மவுல் நேயர்களுக்கு வணக்கம் நான் மலரும் வரம்புகள் நிகழ்ச்சி தொகுப்பாளினை உங்க அன்பு சிநேகி வாசகித்தேன்றால் இனி ஞாயிறுதோறும் பொன்னியின் செல்வன் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க போறேன் பொன்னியின் செல்வன் கிட்டத்தட்ட ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கும் முந்தைய வரலாற்றை சொல்லக்கூடிய கதை பொன்னியின் செல்வன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் நாவலின் தமிழ் பொன்னியின் செல்வன் நாவலை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க பொன்னியின் செல்வன் ஒரு வரலாற்று நாவல் இது அமரர் கல்கி அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாவது வருடத்தில் எழுதப்பட்டு வார இதழில் வெளியிடப்பட்டது கல்கி அவர்களுடைய இயற்பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி இவர் பல வரலாற்று நாவல்களை எழுதியிருந்தாலும் கூட அவருடைய நாவல்களில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பொன்னையின் செல்வன் பொன்னையின் செல்வன் நாவல் கதையினுடைய நாயகன் வேற யாரும் இல்லைங்க நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலோட கட்டிடக்கலையை பார்த்து உலகமே ஆச்சரியப்படுது பொன்னியின் செல்வன் உண்மையும் கற்பனையும் கலந்து எழுதப்பட்ட ஒரு நாவல் கல்கி அவர்கள் இந்த நாவலை எழுதி முடிக்க மூன்றரை ஆண்டுகள் ஆச்சுதான் பொன்னியின் செல்வன் நாவல் மொத்தம் ஐந்து பாகங்களை கொண்டது இது சோழர்களின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு உண்மை வரலாறும் கற்பனையும் கலந்து எ பல கற்பனை கதாபாத்திரங்களும் இந்த கதையில இடம் பெற்றிருப்பாங்க ராஜராஜன் தான் இந்த கதையின் நாயகன் ஆனாலும் கதையினுடைய தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் நம்மோட பயணிக்க போற வந்தியத்தேவன் தான் நிறைய பேருக்கு கதையின் நாயகனா தெரிவாரு வந்தியத்தேவன்கிற கதாபாத்திரம் ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் வந்தியத்தேவனை வானர் குலத்து வீரன்னு குறிப்பிட்டிருப்பாரு ஏன்னா வந்தியத்தேவன் வல்லங்குற நாட்டை சேர்ந்தவரு வல்லங்கிறது வானர் குலத்தவர்களால் ஆளப்பட்ட நிலங்கிறதுனால அவரை வானர் குலத்து வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன் குறிப்பிட்டிருப்பாரு அமரர் கல்கி வந்தியத்தேவனோட வீர தீர செயல்களையும் சமயோஜித புத்தியையும் நாவல் முழுவதும் பரப்பியிருப்பாரு கல்கி இந்த நாவலை படித்த யாருமே வந்தியத்தேவன்கிற கதாபாத்திரத்தை மறக்க முடியாத அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை சித்தரிச்சிருப்பாரு கல்கி பொன்னியின் செல்வன் நாவலுடைய முக்கிய கதாபாத்திரங்கள் சில பேரை மட்டும் உங்களுக்கு முன்னமே அறிமுகப்படுத்திடுறேன் சோழ மன்னர் சுந்தர சோழனுக்கும் அவருடைய மனைவி வானவன் மா தேவிக்கும் மூன்று மூத்தவர் ஆதித்ய கரிகாலன் அதிக வீரமும் கோபமும் கொண்டவர் மக்கள் எல்லோருமே அவர் மேலே மரியாதையும் பயமும் கொண்டிருந்தாங்க இரண்டாவது குந்தவை பிராட்டி இவங்க அழகும் ஆளுமையும் கம்பீரமும் நிறைந்த பெண் அடுத்ததா இளங்கோ அருள்மொழிவர்மர் இவர் தன்னோட அக்கா மேல அதீத அன்பும் மரியாதையும் வச்சிருந்தாரு கிட்டத்தட்ட அவரை வளர்த்ததே குந்தவை பிராட்டி தான் இந்த கதாபாத்திரங்களை மனசுல வச்சுட்டே கதையை தொடர்ந்து கேளுங்க ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா நாம ஆயிரத்தி வருடங்கள் பின்னோக்கி போகலாம் தொடர்ந்து பயணிக்க தயாராயிருங்க இது உங்க மகிழ்ச்சியப்பும் இது ஆனந்தத்தின் அலைவரிசை